வானொலியின் பொது அறிவு வணக்கம் ஏப்ரல் இருபத்தொன்பது இருபது நற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலும் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஞானபீடு விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் அகிலன் இரண்டு அயோடின் குறைவினால் ஏற்படும் நோய் காய்டர் என்னும் கழுத்துக்களை மூன்று முதன்முதலாக பீங்கான் பொருட்கள் சீனாவில் செய்யப்பட்டன இனி இன்றைய கேள்விகள் ஒன்று கானா நாட்டின் பழைய பெயர் என்ன இரண்டு இஸ்ரேல் நாட்டின் முதல் பெண் பிரதமர் யார் மூன்று பாரதியார் பணியாற்றிய பத்திரிகையின் பெயர் என்ன மீண்டும் சந்திப்போம் நன்றி